ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அத்தியாகம் வர முடியாதுன்னு ஆட்சேபம் வரலாமும் சமாதானம் இது அத்தியாத பாக்கியத்தில முதல் பாகம் இது இதுக்கப்புறம் இந்த அத்தியாத பாக்கியத்திலே மூணு அம்சங்கள் அதாவதுல அதுல எண் அப்படிங்க அந்த அதுல ஆஹ ஓயம் அபோ நாம அதாவது அபியசம் என்றால் எண்ண என்ன இது லட்சணாக்கு லட்சணா இந்த லட்சணாத்தோட சேர்ந்து இன்னும் ஒரு மூணு மதம் சேர்ந்து ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கிற அத்தியாசம் இருக்கு அந்த அத்தியாசத்தை பத்தி தான் இதுக்கு முன்னாடி வந்த பாடங்கள் இப்ப சுத்திய பார்த்து கதை கண்ணு கிரமிக்கிறார் இந்த அத்தியாசம் இருக்கு இத ஒன்று ஆட்சேபிக்கல இது யாரோ ஆட்சேபிக்கல அதோக பிரசித்திடுத்து ஆத்மாத்மனோ விஷ்ணு பிரத்யேக அல்ல அந்த அபியசல உச்சுக்கப்படலை அது வச்சு அது ஆட்சேபிசம் இப்போ திராவிட அபியசம் அத்தியசு அகியசையே லட்சணும் என்ன இது கேள்வி ஆக கோயம் அபியோ நாம இந்த கி சப்த இந்த கிங் சப்தத்துக்குற அர்த்தத்திலையும் பிரயோகம் உண்டு ஆக்ஷபங்கிற அர்த்தத்திலையும் பிரயோகம் அப்படின்னு சொன்னாக்க அத்தியாவங்களில் ஏதாவது உங்க இருக்க முடியுமா என்ன இருக்க முடியாது அது லட்சணம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி அத்தியாத ககா அப்படின்னு கே தனியில வித்தியாசம் இருக்கு இந்த கிம் சப்தத்தை பிரயோகம் பண்றதுல ஒரு சமயம் அது பிரச்சனத்தை புரிக்கிறது அதாவது அத்தியாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அபிப்பிராயத்துல அவன் கேட்கிறான் அப்படிங்கிறது கிம் சப்தத்தினால அந்த தனி வித்தியாசப்படுறதுனால அத்தியாகம்னா என்னன்னு ஒன்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆட்சேபம் பண்றதாகவும் அதுல எங்கே ரெண்டு விதமா துவிலதான் வித்தியாசத்துல வித்தியாசம் ஒரு அர்த்தம் ஆட்சேபங்கிற ஒரு அர்த்தம் ரெண்டுமே இங்க துரட்சிதம் பிரசனம் அப்படின்னு வச்சிருந்தானா ஆஹா ஆஹன்னு கேட்கிறான் சொல்றான் சொல்றான் யாரு சிஷ்டன் கேட்கிறான்னு வச்சிருந்தோம்னா அவன் கேட்கறது ஆட்சேபமா இருக்காரு குரு சித்தியம் கேக்குறதுன்னா சந்தேகம் தானே கேட்பாங்க பூர்வபக்ஷ கேட்கு அப்ப ஆட்சேபம் வச்சுக்கணும் பஞ்சபாதிக்கார ரெண்டு அர்த்தத்தையும் முதல்ல விருது பதக்க பூர்வ திருஷ்டா உபாசகான்னு சொன்னது பிரச்சனத்துக்கு பதில் கேட்ட கேள்விக்கு பதில் ஆட்சேபத்துக்கு பதில் அதுக்கப்புறம் திரும்பி வரப்போ ஆகி ரூபா பாகான்னு சொன்னது பிரச்சினத்துக்கு பதில் லட்சணம் தான் அப்படிங்கிறதுல சந்தேகம் ரெண்டு ஆர்டத்தையும் வச்சுக்கோம் அத்தியாகம் என்றும் என்ன இதுக்கு லட்சணம் சொல்லணும் இந்த லட்சணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க லட்சணம் என்னங்கிறத தீர்மானம் இந்த லட்சணம் அவர் எப்படி சமன்வயமாகறதுங்கிறத சுலபமா புரிஞ்சுக்கலாம் அத்தியாரம் அத்தியாகம்னா என்ன பிரதி அத்தியாக இவனுக்கு ஏற்பட்டும் அனாத்மாவும் வேற என்ன தெரியாமல் நானே மனுஷன் அப்படின்னு சமிக்கிறான் இது தனம் சாஸ்திரம் சொல்லிடுறது அதனால இது ஒரு அத்தியாரம் அஹம் தானஹா அஹம் முகஹா அப்படின்னு நமக்கு ஒரு தியானம் இருக்கு இந்த தியானத்தை நாங்க நினை இதற்கானது இந்த சர்வ அத்தியாசத்திலையும் சமன்விதமாக இருக்கணும் அப்ப அதுக்கு லட்சணம் என்ன சொல்ற உச்சியூபா பரஸ்பிர பூர்வ அக அத்தியாச பரஸ்பர பூர்வதிருஷ்டாவது விஷயத்துக்கு தனித்தனியா பலு பிரயோஜனம் சொல்ல வேண்டியிருக்கு ஸ்மதி ரூபகான்னு ஒரு படம் இருக்கு அதுக்கு என்ன பிரயோஜனம் பரஸ்பர பூர்வதிருஷ்ட அப்படிங்கிற ஒரு காரணம் பூர்வதி பூர்வதிருஷ்டாவதாக ஒரே படம் ஆனா அந்த பூர்வதிருஷ்டங்கிற அம்சத்துக்கு ஒரு விசேஷ பிரயோஜனம் அவகாக நாலு பதங்கள் இப்படி இருக்கிற நடுவில் ஒரு பதம் இருக்க அதையும் அவகாசகா அப்படிங்கறதையும் கேட்டோம்னா இந்த அத்தியாசத்துக்கு லட்சணம் கிடைக்கிறது பரத்த அவகாதகா இதுதான் அத்தியாதத்துக்கு லட்சணம் ஸ்மிருதி ரூபகா பூர்வதிருஷ்ட இந்த ரெண்டும் இந்த அத்தியாசத்துக்கு என்ன காரணம் அது எப்படி வரலாம் அப்படின்னு உபபத்தியை சொல்றது அவகாச இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரிய வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்மிருதி ரூபகா பூர்வதிருஷ்ட இந்த ரெண்டு பதமும் அதை எப்படி உபவர்த்தி பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத கொள்பு இப்போ சாதாரணமா அகஸ்மின் கற்புத்தி அத்தியாச சொல்ற அதாவது அப்படி இல்லாத ஒரு பதார்த்தத்தை அப்படியா தெரிஞ்சுக்கிறது அச்சாரம் ரஜகமாக தெரிகிறது ரஜகனா ரஜதம் இல்லாதது அது அனரஜகம்னு தெரியும் இதுதான் அத்தியாகம் லோக பிரதிமுகமா இருக்கு இப்ப இந்த பரத்திரங்க இருக்கிற பர சப்தத்திலும் எது எதுவாக இல்லையோ அது அடுத்து பரம அப்பேற்பட்ட விஷயத்திலே பரஸ்பர அவபாக இருக்கு ரஜதமாக இல்லாத ஒரு வஸ்துல ரஜதமாக தியானம் ஏற்பட்டது இது இது ரொம்ப சுலகமான அகாசலம் ஆயிருக்கு பரஸ்திர பரஸ்கிர இதுக்கப்புறம் பாக்கி என்ன இருக்கு பூர்வ திருஷ்டன் வந்து ஸ்ரூதி ரூபகான் இது எங்க வந்தது அப்படின்னு கேட்டா இது லட்சணத்துல நுபாதகமாக இது வந்து இருக்குதுன்னு சொல்றோம் சாமானியமா நாம பரஸ்கர அவசாசகாங்கிற இந்த ரெண்டே ரெண்டு பதத்தை பார்த்தோம்னா ஒரு வஸ்துவ ஒரு இடத்துல பார்த்துட்டு வேற இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் பார்க்கற சமயத்துல இதுவும் பரஸ்கர அவசாக சொல்லலாமேன்னு சொன்னாங்க ஒரு கடத்த ஒரு தேவதர்சனை நம்ம வந்து மக்கர தொழில பாக்குறோம் இங்க பாக்கணும் நாளைக்கு தொழிலை குஞ்சத்தில பாக்கிறோம் இங்க பார்த்த தேவதர்சன வேற ஒரு இடத்துல பார்க்காம வரத்துற அவகாசகான்னு சொல்லலாமே ஆனா அது வந்து அத்தியாசம் சொல்றது இல்லை அது கடமை இல்லை இந்த பையன் இங்க இருந்தான் இங்க பாக்கோம் இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம் அங்க பாக்குறோம் வரத்துற அவகாசகாங்கிறது சித்தமா இருக்கு ஆனா இது அத்தியாசம் சொல்றதும் இல்லை அதே மாதிரி ஒரு மாடை பார்த்தோம்னா தெரியல இன்னொரு மாடை பார்த்தோம் இந்த மாடு வேற மாடுதான் இந்த மாட்ட பார்த்தாலே இயங்கு அப்படின்னா அந்த கோத்தம் ஒரு தர்மம் இருக்கே அத அந்த ஏற்கனவே பார்த்த மாடுகளையும் தெரியறது இப்ப வேற ஒரு மாடுகளும் தெரிய அதாவது இப்ப இந்த இன்னொரு மாடு எடுத்தோம்னா இது பரசப்தத்தால எடுக்கலாம் பரப்ப அவகாசம் வந்து இது அத்தியாசம் சொல்றது கிடையாது அப்படி இருக்க இதெல்லாம் அவகாசானு சொந்த மாத்திரத்தினால எடுத்துட்டோம்னா இதுல தான் வந்து அத்தியாசம் சொன்னதாக ஆகணும் ஒரு சங்கவர் அதுக்கு சொல்றார் நான் சொல்லக்கூடிய இந்த பரத்திர பராபாகம் இல்லையே இது வந்து ஸ்மிருதி ரூபக ஸ்மிருதி ரூபகா அப்படின்னு சொன்னோன்னா சாதாரணமா ஸ்மிருதி ரூபம்யாத்மகம்னு சொன்ன மாதிரி ஆனா அப்படி அர்த்தம் இல்லை ஸ்மிருதே ரூபமி ரூபகா அதாவது ஸ்மிருதினு சொன்ன ஸ்மரணம் ஸ்மிருத்தியாத்மகமான ஞானம் அந்த தியானம் போன்ற ரூபத்தை உடையது இது ஸ்மிருதியே இல்லை ஸ்மிருத்திய காட்டிலும் வித்தியாசமானது நான் சொல்ற இந்த தர்மம் அத்தியாசம் இருக்கு ஆனா ஸ்மிருதியோடு கொஞ்சம் அம்சத்தில் சாமியும் இருக்கு ஸ்மிருதிக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தர்மங்கள் இந்த அத்தியாசத்துக்கும் சமானமாக இருக்கு ஆனா ஸ்மிருத்திய காட்டிலும் இந்த அத்தியாசமானது கொஞ்சம் வித்தியாசமும் படகு அப்படின்னு ஒரு பதம் போடுற ஸ்மிருதி ரூபமான இந்த ஸ்ருபகாங்கிற பலத்திலிருந்து என்ன கிடைக்கிறது காரணத்திரயம் தோஷ்ரயோகாரம் இது மூணு அத்தியாசத்துக்கு மூணு காரணம் மூணு காரணத்தை என்ற அத்தியாசம் வரும் ஒண்ணு தோஷம் சம்பிரயோகம் சொல்றேன் சம்பிரம்னா இந்திரியசன் அது அதிர்ச்சான சாமானிய அம்ச உபனம் பண்ணுவேன் சம்பிரயோகான் ஒண்ணு அப்புறம் ஒண்ணு சம்ஸ்கூணுங்க சமம் ஏற்படுது இல்லாட்டா சமம் ஏற்படாது அப்ப இந்த சமம்ங்கிறது ஸ்மிருதிய காலத்திலும் வித்தியாசமா இருக்கு அந்த மத்த ஒரு கோத்தும் ஒரு மாட்டுல பாக்குறீங்கன்னோ ஒரு மாசத்துல பார்த்தோம் அந்த தரம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு பையன் இங்க பாத்து வேலை ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல அது வராது இந்த மிகவும் காரணங்கள்னால உண்டானது அத்தியாசம் இது மாத்திரத்துல எப்படி கிடைக்கிறது கேட்டா ஸ்மிருதி என்னன்னு பாக்க ஸ்மிருதிங்க என்ன சமஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி முதல்ல தியானங்கிறது வெள்ள விதம் லோக பிரதிபமான தியானம் அனுபவாத்மகானம் அதுக்கப்புறம் வருது ஸ்மிதி ஒரு விஷயத்தை நம்ம முதல் முதல்ல பார்க்கும்போது அதாவது தெரிஞ்சுக்கும் போது அந்த ஜானத்தை நம்ம அனுபவம்னு சொல்லுவோம் அனுபவம்னு சொன்னா பிரத்யட்சமா வருதுதான் அனுபவம் இல்லை பரோஷமான ஞானமும் அனுபவம் தான் பிரத்யக்ஷானுபவம் பரோட்ச அனுபவம்னு அது ரெண்டாவது இருக்கும் பிரத்ய அனுபவங்கிறது நமக்கு இந்தியம் மனசு இதனால ஏற்படக்கூடிய அனுபவம் பரோட்ச அனுபவங்கிறது இந்த அனுமான பிரமாணம் அனுமானம் உபமானம் பரோட்ச அனுபவம் அது ஆறு விதமா சொல்றது பிரத்யம் அனுமதி உபமிதி சாப்தம் அப்புறம் அர்த்தபத்தி அனுபவம் ஆறு விதமா பிரமாணங்களை பிரிச்சு அதுல பிரத்யக்ஷம் ஒண்ணு சாட்சாக்காரமான அனுபவத்தை ஊடு பாக்கி பிரமாணங்கள் எல்லாம் பரோட்சமான அனுபவத்த பிரமாணங்கள்னால அனுபவிச்ச வஸ்துவ நாம அப்புறமா நினைச்சு பார்ப்போம் நமக்கு ஞாபகம் வரும் அதுக்கு ஸ்மிருதி அதாவது இந்த பிரதான அனுபவமோ பர பரோஷ அனுபவமோ நமக்கு சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது அந்த அந்த விஷயத்துல அந்த சம்ஸ்காரங்க உத்போகம் ஆகும்போது மறுபடியும் அந்த விஷயத்தை நாம் ஸ்மரிக்கணும் அனுபவம் ஸ்மிருதினு ரெண்டு விதமாக தெரிஞ்சிருக்க அந்த ஸ்மிருதிங்கிறது அனுபவிச்ச விஷயத்த அந்த பிரமாணம் இல்லாமலே வெறும் அந்த சம்ஸ்கார மாத்திரத்தை வச்சுட்டு திருமணி நினைச்சு பார்க்கிறேன் ஞாபகத்துக்கு வருகிறேன் அந்த ஞானம் ஸ்மிருதி இந்த இந்த ஸ்மிருதிய மாத்திர ஜென்மம் ஞானம் அப்படின்னு சாஸ்திர நான் சொல்ற அத்தியாசம் இந்த அத்தியாசம் ஸ்மிருதி சதீசம் ஸ்மிருதி ரூபம் ஸ்மிருதி மாதிரி இருக்கு ஸ்மிருதி மாதிரி இருக்குன்னா ஸ்மிருதிக்கும் இந்த அத்தியாசத்துக்கும் என்ன ஒரு சாமியம் இருக்கு கேட்டா சம்ஸ்கார ஜன்யம் சாமியம் கூட ஏற்கனவே அனுபவம் வந்ததுனால ஏற்பட்ட சம்ஸ்காரம் சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய இந்த அத்தியாசம் இந்த அத்தியாதமும் ஏற்கனவே அனுபவித்து அந்த சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய அம்சம் ஸ்மிருதிக்கும் இந்த அத்தியாசத்துக்கும் பொதுவானது முதல்லயே பாம்பை பார்த்து தெரிஞ்சு பாம்பு சம்ஸ்காரம் சர்ப சம்ஸ்காரம் இருக்கிறவனை வச்சுதான் ரஜுவை பார்த்தா அது சர்ப்பாந்திர பிராந்தி ஏற்பட முடியும் பாம்புன்னு என்னன்னு தெரியாதவனுக்கு சம்ஸ்காரமே இல்லகாங்கிற பிராந்தியமான காரணம் அதனால ஸ்மிருதி ரூபகாங்கிற பதத்தினால ஸ்மிருதிக்கும் இந்த அத்தியாசத்தும் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாமியத்தை இருக்கணும் ஸ்மிருதிக்கும் ஸ்மிருதி சதரிசகான்னு சொல்ல ஸ்மிருதிக்கும் இந்த அத்தியாசத்துக்கும் வைஷமியம் இருக்குதுன்னு தெரியுது கொஞ்சம் வல்லட்சணியமும் இருக்கு அந்த வல்லட்சணியம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த அத்தியாசத்துக்கு தோஷம் காரணம் ஸ்மிருதிக்கு தோஷம் காரணம் இல்லை அதே மாதிரி அத்தியாசத்துக்கு இந்த சம்பிரயோகம் காரணம் ஸ்மிருதிக்கு அந்த சம்பிரயோகம் காரணம் இல்லை இந்த ரெண்டு மாதிரி அத்தியாரம் இருக்குன்னு சொல்ல வேண்டியது வேண்டியதாக இருக்கிறது பிரஜதாச்சியாரம் ஒருத்தனுக்கு அந்த சுத்தியில அவனுக்கு சம்பந்த அவனுடைய இந்திரிய சன்னிகரிக்கம் ஏற்படணும் அவன் கண்ணால அந்த சுத்திய பார்க்கணும் அதாவது அவனுடைய சற்றுரியும் எல்லாதவர்கள் கூடிய சுத்திக்கும் சம்பந்தம் ஏற்படணும் சம்பந்தம் ஏற்பட்டு எழுதாமல இருக்கிற வசூல் என்ன பிரத்ய ஜம் ஏற்படணும் தெரியக்கூடாது அவர் ரஜிதங்கிற சேரத்தில் அரங்கு அதனால இது ஒரு பராமரிசம் அப்படின்னு தான் தெரியணுமே இதுல அதுல உள்ள சுத்தித்துவங்கிற விசேஷம் தெரியாமல் இருக்கணும் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தோஷங்கிறது தேவை சுத்தியோடு நமக்கு இந்திரிய கண் கண்ணு கண்ணுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பிரதிபந்தம் இந்த தோஷம் இல்லாட்டும் தெரியல தோஷம் பிரதிபந்தம்னா எந்த அம்சத்துல பிரதிபந்தனம் ஒண்ணுமே தெரியலேன்னு இல்லை சுத்தமா கண்ணே தெரியலன்னு சொன்னா அப்ப வந்து இது ரகதிகம் ரஜிக்கிற பிராந்தி வராது தெரியுது எதாவது இருக்கிற வசது அந்த வஸ்துவில இருக்கக்கூடிய சுத்த விசேஷ அம்சம் இருக்கு விசேஷமான ஒரு ரூபம் அத மாத்திரம் தடுக்கிறது அந்த தோஷம் என்ன விசேஷாம் மத்தபடி இந்த சக்கர சக்கரத்துக்கும் அந்த விஷயத்திலும் ஒரு சன்னிகரணம் இருக்கு பிரத்யத்துக்கு வேண்டிய சாமான்யமான ஒரு சாமுகிரி அது இருக்கிறதுனால சாமானிய ரூபமாக இதம் அப்படின்னு அந்த விஷயம் தெரிகிறது இப்படி இருக்கிறது அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கே அந்த ரஜகாரத்து உபோதம் வருது எதாவது ரஜக ஸ்மரணம் வருது ரஜக ஸ்மரணம் வருதுன்னு சொல்லட்டாரு அந்த சம்ஸ்கார உற்போதம் மாறி ரஜகம் அப்படிங்கிற சாந்தி ஏற்படுறது அதனால இதுவே ரஜகம் அப்படிங்கிற கிரமத்துக்கு மூணு காரணம் ஏற்கனவே வந்ததானுனால வர சகத புகஸ்காரம் சுத்திவத்தை பாதிக்க முடியாமல் தடுத்த அந்த தோஷமும்னு வேற கண்ண எல்லா அத்தியாசத்திலும் ஜன்ய அத்தியாசம் எல்லாத்துலையும் இந்த காரணத்திரிதய ஜன்யம் அப்படிங்கிறது இது ஒரு அத்தியாசத்துக்கு இது வந்து தத்துவத்துல ரெண்டாவது இந்த காரணத்திரைய ஜன்யத்துவம்ங்கிறது அத்தியாசத்துக்கு ததஸ்த லட்சணமா பரத்த பராபாசா அப்படிங்கிறது சுரூப லட்சணமா எப்படி பிரம்மத்துக்கு ததஸ்த லட்சணம் சுரூப லட்சணம் அப்படிங்கிற ரெண்டாவது இருக்கிறோம் இல்லையா எல்லாத்துலையுமே இந்த மாதிரி உண்டு இந்த அத்தியாசத்துக்கும் சதஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் ரெண்டு லட்சணத்தை இந்த ஸ்ருது ரூப பரஸ்தர பூர்வதுஷ்டாபாசகா அப்படிங்கிற இந்த வாக்கியம் புரோடிகாரம் பண்றது ரெண்டையும் சங்கரணம் பண்றது ஸ்ருதி ரூபகான இந்த ரெண்டு அம்சமும் அதாவது சதப்ப லட்சணம் கிடைக்குது பரஸ்பர பராபாசகாங்கிறதுனால ஸ்வரூப லட்சணம் கிடைக்கிறது இது தத்துவனுக்காக சொல்லி இப்போ பூர்வதுஷ்ட இந்த ஸ்ருதி ரூபகானதுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லியாச்சு இந்த பூர்வ திருஷ்டான ஒரு அம்சம் இல்லை இந்த பூர்வ திருஷ்ட அனுபவம் அப்படின்னு கேட்டா இந்த ஸ்மிருதி ரூபம் படறத்துக்கு ஒரு அர்த்தத்தை விவரணம் பண்றதுக்காக தான் ஸ்மிருதி எப்ப வரும் ஏற்கனவே பார்த்திருந்தோம்னா பார்க்கறதுன்னா பிரத்யமான விஷயம் இல்லை அனுபவிச்சிருந்தோம்னா அந்த விஷயத்த நினைச்சு பார்க்க முடியும் ஸ்மரிக்க முடியும் இல்லையா பூர்வ ஜாக்கிறதுக்குதான் ஸ்மிருதி வர முடியும் அதே மாதிரி இது திரமும் பூர்வ ஜாசத்துக்கு தான் திரமம் ஏற்படும் முதல்ல ஒரு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்த தெரிஞ்சிருக்கிறவனுக்கு தான் திரம ஏற்பட முடியும் அதனால எனக்கு பூர்வ திருஷ்ட விஷயகம் அப்படின்னு ரெண்டு இடத்துல பொதுவா இருக்கு ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு ஸ்மிருதியில ஏற்கனவே பார்த்த அதே விஷயத்தை நாம் ஸ்மரிக்கிறோம் ஆனா தர்மத்துல ஏற்கனவே பார்த்த அதே விஷயத்த நாம பார்க்கறது கவனத்துல அனிர்வச்சனீயவாதம் நம்ம சொல்றோம் அனிர்வசனீயாதிவாதம் ஏற்கனவே பார்த்தது சட்ட இருக்கும் இப்போ பார்க்கறது மிச்சா ரகதம் அது வேற இது வேற இருந்தாலும் பூர்வ திருஷ்டம் சொல்றோம்னா அந்த பூர்வதிருஷ்ட ரஜதானு சௌஜன்யமான சம்ஸ்காரம் இதுக்கு காரணமா இருக்கிறதுனால பூர்வதிருஷ்டம் இதுக்கு முன்னாடி தர்சனம் இருக்கணும் அவ்வளவு அனுபவம் இருக்கணும் அனுபவித்த விஷயத்தையும் இப்படிதும் பார்க்கிறான்னு அர்த்தம் இல்ல இது இந்த அவகாவங்கிறதுக்கு முன்னாடி பூர்வ திருஷ்டங்கள் ஒன்னு இருக்கணும் இந்த அம்சத்தை பூர்வதிருஷ்ட சத்தியம் சொல்றது என்ன கிடைக்கிறதுக்காக பூர்வதிருஷ்டி ரூபகா பூர்வதிருஷ்ட இந்த ரெண்டு பதம் பரத்த பராசாங்கிற அத்தியாச லட்சணத்துக்கு உபபாதகமாகவும் அமையிறது ஸ்மிருதி ரூபகாங்கிற அம்சம் அத்தியாகத்துல சகஸ்த லட்சணமாகவும் பரத்திரகாங்கிற அம்சம் லட்சணமாகவும் இருக்கிறேன்னு ஒரு விதமான வியாக்கியானம் சரியாக்கு இது ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானம் இதுக்கப்புறம் இந்த பிரகடாசக்காரர் இதே பகுதிக்கு வேற எது விதா அவர் என்ன பண்ணாருன்னா இந்த சுரூபகா பரத்தர பூர்வாசா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்துதான் லட்சணம் பெரும் பரத்திர பராச மாதிரி இங்க கொண்டு போகல ஸ்மிருதி ரூபா பரஸ்பர பூர்வதிருஷ்ட அவகாசா அப்படின்னு மொத்தமும் சேர்ந்த லட்சணமாகும் பரஸ்பர கூட உருவான் பூர்வதிருஷ்ட அவபாக இவ்வளவு மாத்திரம் இதுதான கடைசியில் மூணு படம் இருக்கு இந்த லட்சண வாக்கியங்கள ஸ்மிருதி ரூபகான்னு ஒண்ணு பரஸ்பரனு ஒண்ணு பூர்வதிருஷ்ட அவபாகவா இத பூர்வதிருஷ்ட அவகாரா அப்படிங்கறத மாற்றம் இதுல தோஷம் வந்துடும் பூர்வதிருஷ்டம் பார்க்கப்பட்ட விஷயத்தை இன்னொரு தடவை பார்த்தா அந்த பார்க்கலாம் பூர்வதிருஷ்ட அவகாசம் தான் அப்படி பார்க்கறதுக்கு ஆஹ் ஸ்மிருதி இருக்கேன் ஸ்மிருதி ஸ்மிருதி வந்து ஏற்கனவே அனுகதிருஷ்ட விஷயத்தை நாம ஸ்மரித்து பார்க்கும் போது இந்த ஸ்மரணம் இருக்கு பூர்வதிருஷ்ட விஷயத்த இப்ப அவகாசப்படுத்துறது பிரகாசப்படுத்துறது அதனால பூர்வரிஷ்டாசல்லாம் இந்த ஸ்மரணம் ஸ்மிருதி ரூபகால என்ன கிடைச்சது ஸ்மிருதி மாதிரி ஸ்மிருதி இல்லை ஸ்மிருதி சதிருஷமே தவிர ஸ்மிருதி இல்லை அப்ப ஸ்மிருதிங்கிறது ஸ்மிருதி சதிருஷமாகுமோ ஸ்மிருதி ஸ்மிருதி சதிசம் இல்லை பூர்வதிருஷ்ட அவகாசமாக இருந்தாலும் ஸ்மிருதி சதிருஷமாக இருக்காது இல்லாததுனால ஸ்மிருதிய பாகனம் பண்ணியது ஸ்மிருதி ரூப பதம் எடுக்க காலம் இருக்கு ஸ்மரணத்தை வாகனம் பண்ற ஸ்மிருதி ரூப பதத்தினால கடைச்ச அம்சம் என்ன சம்ஸ்கார ஜன்யத்துவம் அதாவது சம்ஸ்கார ஜன்யமாக இருந்து கொண்டு பூர்வதிருஷ்ட அவகாசமாக இருக்கக்கூடிய ஞானத்தை அத்தியாசம் சம்ஸ்கார ஜன்மத் பூரோதிஷ்ட அவகாசத்துவம் அத்தாபத்த லட்சணம் இப்படி சொன்னான் இப்படி சொன்னா சோழம் தேவதத்தரான பிரத்தவிஞர்கள் இந்த பிரத்தவிஞ அதிவியாபி வருது சோழம் தேவதத்தகான யாருக்கு என்ன மாதிரி வருது இப்போ வேறொரு இடத்துல அதே தேவத பாக்க பார்க்கும் போது அந்த பாட்டு அதே தேவதேஷமான இது வந்து வெறும் பிரத்ய பிரமாணத்தினால உண்டாகதில்லை ஏற்கனவே அனுபவத்தால வந்து சம்ஸ்காரமும் சேர்ந்து பிரத்யத்தினால இந்த பிரத்தி விஞ்ஞ்சது உண்டாகிறது அதாவது சம்ஸ்காரம் இந்த பிரத்யக்ஷிரமாணம் இது ரெண்டும் சேர்ந்து பிரத்ய உண்டு பண்றது இப்ப சகா ஏற்கனவே பார்த்த விஷயம் ஞாபகத்துக்கும் வந்து சஹா தெரியுது இப்ப பிரத்யமா எழுத்தாவது தேவதா அப்படிங்கிற இந்த பிரதிபிஜையானது சம்ஸ்கார ஜன்யமாகவும் இருக்கு அதே நேரத்தில் பிரத்ய பூர்வதிருஷ்ட அவகாசமாகவும் இருக்கு ஏற்கனவே பார்த்த தேவதற்கன விஷய இந்த ஞானம் அதனால பூர்வதிருஷ்ட அவகாசம் ஆயிருக்கு நீங்க லம் என்ன சொன்னி பூர்வது அவகாசம் லட்சணம் அப்படியானா இது சரியில்லை இந்த லட்சணம் சரியில்லை அதித்தியாசம் இருக்கும் இது இதுவோ அத்தியாசம் இல்லை அத்தியாசம் இல்லாத இல்ல பிரசிபிஞ்சால இந்த லட்சணம் போடுது ஆனா இந்த லட்சணம் அத்தியாசத்துக்கு சரியான லட்சணம் ஆகாது அதுக்காக சொல்றார் பரப்பரா இதுக்காக பாரத்திர பரப்பரா அப்படிங்கிறது பரஸ்மின் அப்படின்னு அது அர்த்தம் அதாவது ஏற்கனவே பார்த்த விஷயத்தை காட்டிலும் வேதான விஷயம் தெரியணும் அவகாசத்துல தேவதற்கனான்னு பாத்துக்க ஏற்கனவே பார்த்த அதே தேவதற்கன் இப்ப தேவதாச லட்சணத்துல தேவத பார்த்தானே ஆனால் இது அத்தியாவேதான் இதுல லட்சணம் வரவேண்டியது நியாயம் ஆனா ஏற்கனவே பார்த்த தேவதையே திரும்பும் தேவதத்தனாக பார்க்கும் போது இந்த பிரத்யருக்கே இது அத்தியாசம் இல்லை ஆனா இதுல எப்படி வா பார்த்து ஏற்கனவே பார்த்த தேவதிலும் வேறான தேவதற்கன விசதிகரிக்கல ஆகையால பரஸ்பர ஏற்கனவே பூர்வ திருஷ்டம் முதல்ல எந்த வஸ்துவ பார்த்திருக்கோமோ அந்த வஸ்துவை காட்டிலும் வேறான வஸ்துவை அத்தியாரம் விசீகரிக்கிறதுனால என்ன கிடைச்சது இப்ப இளம் ரஜதம் சிரமத்துல நாங்க எந்த ரஜதத்தை பார்க்கிறோமோ இந்த ரஜதம் ஏற்கனவே பார்த்த ரஜதமும் இதுவும் ஒண்ணு ரஜதம் நஜரஜதம் வேற ஒரு ரஜத்தை விஷய கிடைக்கிறதுனால சம்ஸ்கார ஜன்யமாகவும் இருக்கு பரபிஷேகமாகவும் இருக்குஷ்ட அவகாசமாகவும் இருக்கு அதனால இந்த ஜானம் அத்தியாசம் இந்த லட்சணம் இருக்கிறது இப்படி சொன்ன ஸ்மிருதி ரூபகா பலத்தா எவ்வளவு சொன்னாலே போதுமே இது பூர்வ திருஷ்டுறம் எடுக்க போட்டு லட்சணத்துல அப்படின்னு கேட்ட கோசையா அதாவது கோ மாட்டை நிறைய பார்த்துருக்கேன் மாடு படிச்சு படிச்சமான ஒரு பிராணி காட்டுல போய் வேற ஏதோ ஒரு பிராணி பாக்குறான் அந்த பிராணி மாடு இல்லை மாடு மாதிரி இருக்கு அது கவயம்னு தெரியும் அந்த கவயத்தை மாடு மாதிரி இந்த கவயம் இருக்கு இதுல அது அது இதுல அத்தியாச லட்சணம் சூரா பதம் வந்து மாடு அத்தியாச லட்சணத்துல என்ன இருக்குன்னு கேட்டா சம்ஸ்கார அதே சமயத்துல ஏற்கனவே பார்த்த விஷயத்தை காட்டிலும் வேறானது விஷயமா இருக்கணும் இதுல பரஸ்பரன்னு சொன்னாரு தியானம் அவகாரமா இருக்கு மூணு தெரியா இருக்கு இது எப்படின்னு கேட்டா கோஷகா அயன் கவலகா அப்படின்னு சொல்ற இந்த ஞானத்துல கோங்கிற இது எந்த பொழு இது ஏற்கனவே பார்த்ததை நான் நினைச்சு பார்க்க ஏற்கனவே பார்த்திருக்கிற கோ அம்சம் இருக்கு அது இந்த பிரத்யத்துல விஷயமா இருக்குது அதனுடைய சம்ஸ்கார காரணம் அப்படியான கவாம்சத்துல கோ அம்சத்துல இந்த ஜானத்துக்கு சம்ஸ்காரஜன்யங்கிறது ஏற்படும் பரப்புறங்கிற அம்சத்தை எப்படி கொண்டு வரலாம்னா ஏற்கனவே பார்த்திருக்கிறது கோ கோவியக்தி இப்ப பார்க்கறது கோவியக்தி இல்ல கவய வக்தி அதனால படபிஷேகமாக சம்ஸ்கார ஜன்யமா இருக்கு வேற விஷயமாட்டிலும் வேறான ஒரு விஷயம் இருக்கிறது அதே சமயத்தில் அவகாசமா இருக்கு பிரத்யமாக இருக்கு இதுக்காக என்ன சொல்ற லட்சணம் வந்துருக்கு அத்தியாசம் இல்லை இது இது யதார்த்த ஜதார்த்த ஞானத்துல இந்த லட்சணம் வந்திருக்கும் இந்த அசிவாசிய வாரணம் மன்றத்துக்காக உருவ திருஷ்ட அவகாசா இந்த போட்டா எப்படி வாரணமாச்சு உருவ திருஷ்ட அவகாசகா சொன்னாக்க வே இது தெரியணமே தவிர மாதிரி இருக்குன்னு தெரியப்படாது தெரியணும் ரஜசத்தை பாடும் போது இது ரஜகம்னு தெரியல அது தான் மாதிரி தெரியல ரஜசம் தெரியும் ரஜசம் அப்படின்னு தெரியணும் இதன்சம் அப்படின்னு அது சாந்தி இல்லை சாந்தியில தெரியும் அப்படின்னு தெரிஞ்சாதான் இப்ப இங்க என்னச்சு இந்த கவயத்தை பார்த்து இது மாடுதான்னு வந்து தெரியல பூர்வதிஷ்டம் கௌ கௌரேவாலம் அப்படின்னு தெரியல மாட போல இது இது அப்படின்னு தான் தெரிகிறது சாதியம்தான் தெரிகிறது சாதிசியம் தெரிஞ்சிருந்தாலும் மாடு வேற இது வேற அது சரி ஆனால் சாதிஷத்தை தெரிஞ்ச அது அத்தியாசம் ஆகாது இதை தெரியப்படுத்துறதுக்காக பூர்வ திருஷ்டாவது அப்படின்னா என்ன ஆகணும் சம்ஸ்காரனால அது உண்டானதாக ஏற்கனவே அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரனால உண்டாகி இருக்கணும் அதே சமயத்துல ஏற்கனவே எந்த விஷயத்தை பார்த்தோமோ அந்த விஷயத்தை காட்டிலும் பரப்பல இது அதுவாகவே விசீகரிக்கணும் தவிர அது போலவே இருக்குன்னு விசீகரிக்கப்படாது பூர்வதிருஷ்டம் பூர்வதிருஷ்டமாக விசீகரிக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஞானத்தை அத்தியாசம்னு சொல்லலாம் இல்லாட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுங்க இதுவே என்ன கிடைக்கிறது ரஜிதம் நித்தியான ரஜிதம் இப்ப தெரியறது அதனால வேற விஷயம் தெரியறதுன்னு ஆச்சு அந்த ரஜிதத்த ரஜிதம் போல இருக்குன்னு சாதிச்சு சொல்ல ரஜிதமே தான் இதுன்னு பாக்குறான் ஆகையால தூரதருஷ்ட அவகாசமா இருக்கு இது மூணு விஷயத்தினால திரம ஆனா நீங்க ஒரு அன்பு கட்சி வருகார விஷயத்துல ஒரு சங்க வருது சந்தேகம் பரலாம் ஊர்வதிஷ்ட அவகாசான்னு சொல்றது ஏற்கனவே பார்த்த அதே ரம் இப்ப தெரிகிறது அப்படின்னு நீங்க சொல்றேன் அன்பு சொல்ல முடியும் ஏற்கனவே பார்த்த ரூபம் நீங்களே பார்க்கற வேற சொல்லிருக்க வேற இது வேற ஆனா தெரியறதுக்கு அதுவே தெரிகிறது அப்படின்னு வேற சொல்றேன் அப்படின்னா இதை எப்படி தெரிய சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட அவர் என்ன சொல்ற அதுவே தெரிகிறது அப்படிங்கறதுக்கு அர்த்தம் அது வேற இது வேறன்னு தெரியாமல் அதுவே தான் இது தெரியணும்னு அதுவே இந்த விஷயத்துல தெரிகிறது அர்த்தம் இல்லை அதாவது அந்த தியானம் எப்படி அதுவே இது அப்படின்னு ஏற்படணுமே தவிர வஸ்து அதுவாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பறக்கிற அப்படின்னு சொல்லத்தினால வஸ்து வேற உண்மையில என்ன சொன்னதாக அதுவே இது அதுவே தெரியணும் இப்படி தெரிஞ்சாதான் அந்த ஞானத்துக்கு அத்தியாசம் தெரியுது இந்த அத்தியாசத்துல ஸ்ருதி ரூபகா பரஸ்பர உருவதற்காக பாக அப்படின்னு மொத்தமா சொன்னா தான் இந்த அத்தியாசத்துக்கு தெரியாத லட்சம் படும் இதுல ஏதாவது ஒரு படத்தை எடுத்தாலும் இந்த அத்தியாசத்துக்கு லட்சணமாக இருக்கு ரத்ன பிரதையிலும் பரிஷ்கிருதமான ஒரு லட்சணத்தை மாணவி வழியா பார்த்தோம்னா அவர் வந்து இந்த ஸ்ரீரூபம் பறக்கிற போது அத்தியாசம் ரெண்டு விதமான லட்சணம் சொல்லி இருக்கு கண்கிப்த லட்சணம் ஒண்ணு விஸ்திருதமான லட்சணமும் வெறும் அவபாசகம் அப்படிங்கிற ஒரு நாலு இந்த ஒரு பாகத்தை அம்சத்தை எடுத்து இதுவே அத்தியாசத்துக்கு ஒரு லட்சணத்தை சொல்றது எப்படி அவபாசகம் பாசகான ஜானம் அவபாசகான அவனு உங்களுக்கு போட்டிருக்கோம் வரும் அவ அப்படின்னு சொன்னதுனால அவமதிக்கப்பட்டம் அவமதிக்கப்படுகிற ஜாங்க அவமதிக்கப்படுறதுன்னா என்ன ஒரு தியானம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு தியானம் அதுக்கு பாதகமா வந்ததுக்குன்னா முதல் தியானத்தை நாம நம்புவோமோ இடம்பிரதம் அப்படின்னு நம்ம தியானம் வந்திருக்கு சில நேரத்துக்குன்னா கிட்ட போய் பார்த்தோம் இல்லை அப்படின்னு வந்து இது ரஜிடம் கிடையாது அப்படின்னா ஏற்கனவே வந்த தியானத்தை நாம நம்புவோமோ மாட்டோம் அதுக்கு வழங்கவே இல்லை அது அவமதிக்கப்பட்டதாக அப்படின்னா அவமதிக்கப்பட்ட ஜானம் இன்னொரு வாசக ஞானத்தினால எந்த ஞானம் அவமதிக்கப்படுகிறதோ அது அவபாசகா பாசகான்னு சொன்னம் அவபாசகான்னு சொன்னதுனாலேயே அத்தியாசத்துக்கு லட்சம் வச்சு பாதிக்கப்படக்கூடிய ஜானம் அவபாகம் அதுதான் அத்தியாசம் இவ்வளவு தூரம் வியாக்கியானம் பண்ணது தியானாத்தியாசம் நம்ம சித்தாந்தத்துல அர்த்தாத்தியாசம் தியானாத்தியாசம் ரெண்டு அத்தியாசம் இதே வாக்கியம் அர்த்தாத்யாசத்துக்கும் கொடுக்கும் அர்த்தாத்தியாசத்துக்கும் லட்சணம் சொல்லுங்க இந்த ஸ்ருதி ரூபக அப்படிங்கிற இடத்துல தோஷ சங்கரயோகம் இந்த ஹேதுரைய ஜன்யத்துவம் சொன்னோமோ உயர் இந்த ஹேதுத்திரைய ஜன்யத்துவம் சொன்னோம்னா இந்த சாட்சாத் இது வரக்கூடியது இதுல இருந்தே அர்த்தாத்தியாச லட்சம் இருக்கு சம்பிரயோகம் சம்ஸ்காரம் இது மூணு நாளிலும் ஏற்படக்கூடிய தியான விஷயம் இது அர்த்தாத்தியாசம் இது மூணு நாளிலும் ஏற்படக்கூடிய தியானம் தியானாத்தியாசம் அப்படின்னா இந்த ஸ்ருதி ரூபக பலத்துல ரெண்டு தினசா உற்பத்தி பண்றது ஸ்மிருதிங்கிற பதத்துலே இது ஸ்மிருதி அதாவதுக்கு விஷயமானது ஆன விஷயம் விஷயமான பதார்த்தம் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தோம்னா அது வந்து அர்த்தாத்தியாசத்துக்கு பொருந்தும் ஸ்மிருதி அப்படின்னு வச்சிருந்தோம்னா தியானாத்தியாசத்துக்கு பொருந்தும் இப்ப ஸ்மரியதே இது ஸ்மிருதி அப்படின்னு வச்சிருந்தோம்னா இதே தோஷ சம்பிரயோக சம்ஸ்கார ஜன்யத் ஞான விஷயத்தும் இது அத்தாத்தியம் இந்த ரஜதம் உள்ளாக சொல்றோமே குண காலத்துல இந்த ரஜதம் உள்ளாக சாமுகிரி என்னன்னு கேட்டா என்ன சொல்லிட்டு நஜரகம் எந்த சாமுகிரியால உண்டாகிறதோ அந்த சாமகிரியால இந்த ரஜம் உண்டாக இது மூணு காரணத்தால உண்டாகிறது தோஷம் சம்பிரயோகம் சம்ஸ்காரம் இது மூணு நிமிட்ட காரணம் நிமிட காரணத்தை பத்தி சொல்றேன் உபாதான காரணம் அவித்யதான் உபாதான காரணம் எல்லாருக்குமே அவிந்த பொருவா இருக்கு அவித்தியானது அவித்யான் சுத்தியவட்சின் அந்த விஷயம் என்னன்னு தெரியல இல்லையா ஏதாவது இருக்கிற வஸ்து சுத்தின்னு தெரியலையோமா அப்படின்னா அந்த சுத்தி பிரச்சாரமான ஒரு அஜானம் அங்க இருக்கு அந்த அஜானமானது இந்த தோஷம் இவனுக்கு எடுக்கக்கூடிய தோஷம் ரஜத சம்ஸ்காரம் இந்த சாமானியோகம் இது மூணையும் சககாரியாக வச்சு ரஜத ரூபமாக பயணிக்கிறது அந்த ரஜகம் வந்து அனிவஜனிய ரஜகம் இந்த ரஜகத்துக்கு தோஷம் சம்பிரயோகம் சம்ஸ்காரம் இது மூணும் ஏதுவாக ஆக இதே சப்தத்தினால இதே ரூபாய் சாசாங்கிற லட்சணத்தினால அர்த்தாத்தியம் இருக்குது அர்த்தாத்தியாசம் தியானாத்தியாசம் இது ரெண்டுக்கும் பொதுவான லட்சணம் இது ஒரே வாக்கியம் ஆனா அர்த்தத்தை கொஞ்சம் மாத்தி வைக்கலாம் இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம் லட்சணம் ஒரே விஷயம் இவ்வளவு லட்சணம் சொன்னாலும் லட்சியங்கிறது என்ன தன் புத்தி இதுதான் லட்சியம் லட்சணத்தை நீங்க தன்னுடைய மதப்பிரகாரம் உபபாதனம் பண்ணி மற்ற எல்லா இவ்வளவு லட்சணம் சொல்றது லட்சணத்துக்கு என்னன்னு பொதுவா ஒரு வசூல இருந்தா லட்சணம் சொல்றது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுது ஆனா அஸ்வத்துக்கும் இருக்கும் வித்தியாசம் ஒண்ணும் தெரியும் இது அஸ்வம் இல்லை அப்படின்னு சொல்லுறது லட்சணம் தெரியாதான் வேறு இது வேற அப்படின்னு எப்ப கண்டுபிடிக்கலாம் கோ லட்சணம் தெரிஞ்சிருந்தா தான் நிலைபடுக்க முடியும் கோவுக்கு அப்படின்னு வேற ஒரு இது ஒரு வஸ்துவை சொன்னா வெறும் பிரமாணம் இருந்தால் போதாது லக்ஷணமும் சேர்ந்து இருந்தா தான் தெரிஞ்சுக்க ரொம்ப சுலபம் இப்ப மாடு மாட்டுணம் அப்ப லட்சும் தெரிஞ்சுக்காதவனுக்கு இது மாடு அப்படின்னு தெரியாது கண்ணால பார்த்தாலும் இது மாடுன்னு தெரியாது மாடுக்கு இது லட்சணம் அப்படின்னு லட்சணம் தெரிஞ்சவன் அதை பார்த்தானே இது மாடு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிராணிய பாக்கறான் சாத்நாயகம் லட்சணம் கோருக்கு லட்சணம் தெரிஞ்சு சொல்லியா மாடு இது ஏதோ ஒரு பிராணிங்க அவ்வளவுதான் தெரிஞ்ச முடியுமா இது மாடுகள கண்டுபிடி இல்லையா ஆனா பிரமாணம் கண்ணுங்கிறது ரெண்டு லட்சணம் தெரிஞ்சவனுக்கும் இருக்கு தெரியாதவனுக்கும் இருக்கு ஆனா லட்சணம் தெரிஞ்சவனுக்குதான் மாடு வந்து தெரிய தெரியாதீங்க வேதாந்தத்துல இது சொருப்ப லட்சணத்துக்கு நல்ல உதாரணமாக இதை சொல்லுவான் சந்திரன் அதற்கு நிறைய பேர் இருந்தாலும் சந்திரனுடைய லட்சணம் சரியாக அகாலத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் எரிச்சந்திரன் தெரியாது நட்சத்திரம் வந்து ஏகப்பட்டுதல்ல இருக்கு இதுல எரி சந்திரன் அவன் கேட்பான் சந்திரன் எது சந்திரன் படம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா சந்திரன் குரூபம் அதுக்கு தெரியாது லட்சணம் தெரிய ஆனா சந்திர லட்சணம் பிரகஷ்ட பிரகாசம் சந்திரஹா அப்படின்னு ஒரு லட்சணத்தை சொல்லிக் கொடுத்த ஆஹா அதுதான் சந்திரன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இப்ப எதனால தெரியுது லக்ஷணம் தெரிஞ்சு அப்ப கண்ணால பார்த்தாலே தெரியுது இவனுடைய கண்ணு ஏற்கனவே இந்த சந்திரன்ல பார்த்துட்டேதான் இருந்திருக்கு ஆனாலும் இது சந்திரன்னு அவனால தெரிஞ்ச முடியல பிரகஷ்ட பிரகாசம் சந்திரஹான்னு லக்ஷணம் சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆஹா அதுதான் சந்திரன் அப்படின்னு தெரியும் என்ன தெரிஞ்சது பல நட்சத்திரங்கள்லாம் இருந்தது கலந்து இருக்கு பிரிச்சு அவனால பாக்க முடியாது அப்படின்னு லக்ஷணம் தெரிஞ்சதுனால நக்சத்திராதிகள் எல்லாம் மகஜிவுக்கு இதெல்லாம் சந்திரன் இல்ல இது சந்திரன் இல்ல இதுதான் சந்திரன் அப்படிங்கிறது அவனால சஷ்டமாக ஆஹா இதர வியாபகத்தமான லட்சத்தை தெரிஞ்சுக்கிறது லட்சணம் பிரமாணம் இது ரெண்டு அதே மாதிரி இந்த அத்தியாவனத்துல இந்த லட்சணம் சொல்லவேன்னா இதுதான் அத்தியாதமா இல்ல எதெல்லாம் அத்தியாதம் அப்படிங்கிற சந்தேகம் வரும் என்ன அத்தியாசம் இப்ப லட்சணம் சொல்லியாச்சின்னா இந்த பத்த விஜ்யே ஸ்மிருதி இதெல்லாம் விட்டுவிட்டு ஆஹ் இதுதான் அத்தியாசம் செட்டின் இந்த இந்த ஜான இல்லையா அப்படின்னு கேட்டா இந்த லக்ஷணம் தெரிஞ்சவன் ஆமா அத்தியாதம் லட்சணம் இருக்குதுன்னா அத்தியாசம் இல்லைன்னா அத்தியாசம் இல்லை அப்படின்னு கேட்டுன்னு சொல்லலாம் தெரியலன்னு சொன்னா யோசித்து அது அத்தியாசம் இது அத்தியாசமா இல்லையா பிரத்தி விஜயமா இருக்கு அப்படின்னா சந்தேகம் வந்து அதனால லக்னத்தினுடைய பிரயோஜனம் படிச்சுன்னு இந்த இதுதான் லட்சணத்துக்கு பிரயோஜனம் ஆனா லட்சணத்துல ஸ்வரூபத்தை பார்க்கும் போது பரஸ்பர அவகாசமானதானே ஸ்வரூப லட்சணம்னு சொன்ன சத்புத்தின் இப்பேற்பட்ட இந்த அத்தியாசமானது நான் தான் புதுசா சொல்றேன் இந்த அத்தியாசத்தை ஒத்துழைந்தது கொடுக்கா அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு தன் கேட்டு தனியார் அன்னசெருப்பான அத்தியாசம் ஜி அப்படின்னு மதாந்தரத்தை சொல்றேன் அது எதா சொல்றாங்கன்னா அத்தியாசம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நினைக்க நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த அத்தியாசம்னு தெரியலன்னு இருக்கலாம் ஆனா அத்தியாசம் இருக்குது இந்த அத்தியாசத்தை நிவிற்த்தி பண்றதுக்காகவே ஏற்படுறது நமக்கு நமக்கு தெரியாத அத்தியாசத்தை அத்தியாசம் தெரியப்படுத்தி அதை நிவர்த்தி பண்ணி இடை அத்தியாசம் இடை யதார்த்த ஞானம் அப்படிங்கிற தெரியப்படுத்துறதுக்காக சாஸ்திரம் ஏற்பட்டு இருக்கு இது ஏதாந்த சாஸ்திரம் ஒண்ணுதான் அத்தியாகத்தை சொல்லிட்டு இருக்கு மற்ற சாஸ்திரங்கள்லாம் அத்தியாசத்தை சொல்லலை அப்படின்னு நினைச்சாலே எல்லா விஷயம் காரணம் அத்தியாயத்தில் சொல்லியிருக்கா அத்தியாயங்க சொல்லலை சொல்லியிருக்கேன் அன்பர் அத்தியாசமானது இந்த அத்தியாத அஞ்சு மதங்கள் மொத்தம் ஆத்மதி அனேசாதி அனைத்து அஞ்சு இப்ப அன்னத்த அந்நர்மாத்தியாத விஞ்ஞானவாதியுடைய ஆத்மக் தார்த்திகனுடைய இந்த வார்த்தைக்காக ஆச்சாரியாக சிலது அதாவது நயாயி காடு அந்நர்ம அத்தியாக இடம் ரயம் அப்படின்னு அந்த அத்தியாசத்துக்கு ஒரு லட்சியம் எடுத்துட்டோம்னா இது எது எப்படி தெரிகிறது இடம் பிரதி அது எப்படி தெரிகிறது ரஜகம்னு தெரிகிறது இந்த ரத்தம் எங்க இருக்கு வேற எங்கயோ ஆள் இருக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ரஜகம் இங்க தெரிகிறது அந்நா ரஜகமாக இல்லாத ஒரு சுற்றியில அந்நிய தர்மஸ்கள வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரஜகம் ரஜதம் இருக்கு அந்த ரஜத்துக்கு அவபாவம் ஏற்படுகிறது இதுவே ரஜதம் இது அந்நகா ஆத்மஸ்யா அதே மாதிரிதான் சொன்னாங்க அவன் எப்படி சொல்றான்னா தியானம் எனக்கு ரிலானம் இருக்கு ரஜினம் அந்த விஷயத்துல தோல்வி அவகாசம் ஏற்படுத்துது அந்த தர்மத்துக்கு அந்தத்திர அத்தியாதகா அப்படின்னு இந்த ஆத்மக்வாதி விஜய்வாதி ஆத்மக்யாதி வாசிட்டு விஞ்ஞானவாதனும் நையாயம் ரெண்டு பேரும் இதுல ஒண்ணு அவனுக்கு விவாதம் இல்லை அத்தியாச நிபந்தனோ சொன்னி இது அக்யாதிவாதியை சொல்லுங்க அக்யாதிவாதம்னு ஒண்ணு அவ வந்து ஆஹ் சாமான்யமா தர்மத்தை ஒத்துக்கிறது ஒரு தியானமே கிடையாது சர்வம் யசார்த்தம் தியானம் சொன்னா யதார்த்த ஜானம் யதார்த்த ஜானம்னு விசேஷம் போல தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அயசார்த்தம்னு ஒரு ஜியானமே கிடையாது அப்படின்னு சொல்ற வாரியம் அப்படி இப்படி சொல்ல முடியும் இம்மம் பிரதிஷ்டமா லோக பிரதிஷ்டமா இருக்கிறதுக்கே நீங்க அயசார்த்த ஜானமே லோகத்துல கிடையாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் எத்தனை தனியே இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை அதுல வந்து எந்த ஒரு தியானத்தையும் அது காரணம் சொல்ல முடியாது அதுக்கு தகுந்தாறு நான் அதை நிவேசனம் பண்ணி காணிக்கிறேன் என்ன சொல்ற இதனும் ரஜதம்னு தியானம் வருது புரோவர்த்தி எதோ எழுத இருக்கிற வஸ்துவோட சம்பந்தம் ஏற்படும் போது அந்த வஸ்து இதனு தெரியல தோஷம் இருக்கிறதுனால இதன்று மட்டும்தான் தெரிகிறே தவிர இது சுத்தியும் தெரியும் இதே சமயத்துல ரஜகத்தோட சாதிரசியம் சில பரபரப்பெல்லாம் இருந்ததுனால அவங்க ரஜகன் ஞாபகத்துக்கு வந்து ரஜகன் ஞாபகத்துக்கு வந்து அதாவது ரஜகன் ஸ்மரணம் ஏற்பட்டது இதங்கு ஒரு பிரத்யம் ஏற்பட்டது ரெண்டு ஜான இந்த ரெண்டு ஜானத்துல இவனுக்கு உள்ள தோஷத்தினால இது ஸ்மரணம் இது பிரத்யம் ரஜகம் வேறு இதன் வேறு ரஜதம் அந்ந் இதை ஜானம் ஒரு வருஷம் தோஷம் வந்து அந்த தேதஞானத்தை தடுத்து நிறுத்தி வந்து இதுல ரெண்டே ரெண்டு ஜானத்தை வச்சுட்டு இவங்க அப்படின்னு இடம் கஜத்தணும்னு பண்ண ஆரம்பிச்சு இடம் ஒரு ஜானமே இல்லை இது ரெண்டு இதுல ரஜகங்கிற மரணத்தை எடுத்துட்டோம்னா அது ஏற்கனவே பார்த்த ரஜிதத்தை அது வந்து இப்ப ஞாபகப்படுத்துறது அது சரிதான் அதுல வந்து இந்த அற்புதம் பண்ணிக்கிறேன் இதே விஷயத்தை தெரிவிச்சது இல்லையா தெரிந்தா கூட இருக்கிறவருக்கு இது யதார்த்தம் அதுதான் இருக்காது பாதம் தப்புக்கிறது ஆனால் இந்த ரெண்டு ஜானே யசார்த்தான் எந்த ஒரு தியானமும் நிச்சய தியானம் சரியான ஞானம் சொல்லவே முடியாது ஆனா இந்த ரெண்டு ஞானத்துல இவனுக்கு விவேகம் இல்லாததுனால இது வேற இந்த ஸ்மரணம் இது வேற இந்த வேற ஜானுக்கு வேற ஜானம் தெரியாததுனால தெரியாததுங்கிறது பிரமை இல்லை தெரியாததுங்கிறது வேற பிரமைங்கிறது தெரியறதுதான் பிரமையு நீங்கன்னு சொல்றேன் நீங்க சொல்ற விபரீதமா தெரியறதுக்குதான் ஒண்ணுமே தெரியல வாக்கிய பிரயோகம் வித்தியாசம் அறுபது விவகாரம் ஆக சமாத்மகமான ஜானமே கிடையாதுல இருக்கு இப்படி சொல்ல அவ சொல்றதுக்கு காரணம் வேத பிராமணியத்தை சம்ரக்ஷணம் இந்த வேத அபூர்ஷேகம் சொல்றோமோ இது மீமாசகாரிய மதம் தான் மீமாசகாரம் வேதத்தை அபூர்வேதம் வேதம் வாக்கியமாக இருக்கு அர்த்தத்தை போதிக்கக்கூடிய வாக்கியமாக இருக்கு லோகத்துல நாங்கள் ஒரு வாக்கியத்தை நம்பணும்னு சொன்னால் யாரு சொன்னது அப்படிங்கறத தெரியதான் அதை நம்புவோம் இல்லையா சொன்னா பிரமாணிகளா இல்லையா அப்படிங்கறது அபூர்வமான விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த வேதத்தை யாரு சொல்ல கிடையாது பக்தாய் அப்ப வேத வாக்கியத்தை நம்ம வைத்து பிரமாணம்னு நம்பலாம் எத்தனையோ இப்ப அசத்துகள் சொல்ற வாக்கியங்கள் பிரதாரக வாக்கியங்கள்லாம் நமக்கு வந்து அப்பிரமாணமாக இருக்கேன் அதே மாதிரி வேத வாக்கியம் அப்பிரமானமாக ஆயிடாதா இல்ல வேதத்துல சொன்ன விஷயங்களை பண்ணி பார்த்தா உடனே பலம் வரமாட்டேங்கிறதுக்காக பண்ணியாச்சு பண்ணி காத்துக்கிறா சொத்துமே வரலாம் இந்த ஜென்மாவது வராது இப்படி இருக்காச்சு ரிசபூர்ணமாக பண்ணினாக்கம் விரும்பி நம்பலாம் நம்பறதுக்கு வேண்டிய ஏதுவும் இல்லை இப்படி இருக்கிறதுனால இது அப்பிரமானமாக இருக்கணும் அப்படி சில பேர் ஆட்சேபம் தெரிவிக்கிறார் இந்த ஆட்சேபத்தை சமாதானம் பண்றதுக்கு ஸ்தாபனம் பண்ணி சமாத்மகமான ஜானம் இருக்கலாம் ஆனா எத பிர சொல்லலாம் சொன்னா எதுக்கு பாதம் ஏற்படுறதோ அதிதஞானத்தை சொல்லலாம் வாகம் ஏற்படாத ஞானத்தை பிரமம்னு சொல்ல முடியாது வாகம் ஏற்பட பாகம்னா நாம தெரிஞ்சின்றதுக்கு மாறுதலான ஜானம் ஏற்பட்டு சொன்னா தெரிஞ்சென்றது தப்பு அப்படின்னா அடுத்த ஜானம் வரணும் அப்பதான் இந்த ஜானம் தப்புன்னு சொல்லலாம் அப்படி இல்லாதவர்கள் என்றும் அந்த ஜானம் பிரமே வேகத்தினால சொல்லக்கூடிய ஜானம் பிரமதா ஏன்னா அது சொன்னபடி நடக்காது அப்படின்னு சொல்லபடி நம்ம கிட்ட வேற பிரமாணம் இல்லை இல்லாதத்தால் பிரமாணம் தான் சொல்ல சொல்லி சொல்லி அதாவது பிரமாத்மகமான தியானமும் உண்டு ஆனா வேத ஜன்ய ஜான்கிறது பிரமம் இல்லை அப்பிரமாணம் இல்லை அது பிரமாணம் தான் அப்படின்னு சட்டபாரதி சொல்றாரு பிரபாகர் என்ன பண்ணார்னா அது வந்து அப்பிரமாணம்னு நீ சொல்ற அப்பிரமாணம்னு ஒரு ஜியானமே கிடையாது சர்வம் ஜியானம் பிரமாணம் தான் அப்ப வேதத்தை அப்பிரமாணம் செய்ய முடியுமா தெரியாது ஆக வேத பிராமணியத்தை சம்ரட்சணம் பண்ணியா சரி அப்படி ஒரு அடி அடிக்க வேத பிராணியத்தை வந்து சம்ரட்சணம் பண்றதுன்னா அப்பிரமாணம்னே ஒன்று கிடையாது எல்லாருமே பிரமாணம் தான் அதனால வேறதும் பிரமாணம் அப்பிரமாணம் ஒத்துக்கிடு ஒண்ணு இல்லை ஆனா அத்தியாசம் இருக்குங்கிறது அவ்வளவு சம்பதம் தான் சொல்றதுக்கு ஆச்சாரியாக இந்த வாக்கியத்தை எடுக்கிறாரு அது சரியா அப்படிங்கிற பிரச்சனம் இருக்கு இல்லையா நான் சொல்ற இந்த அத்தியாசம் இந்த வாதங்களுக்கும் சம்மதமாக எப்படி ஒரு இதுக்கு சம்மதி தெரிவிக்கிறதாக எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் அந்த வாதத்தை இன்னும் இன்னும் பரிஷ்காரம் பண்ணி இங்க நிர்வதேச பண்றார் அந்த ரெண்டு ஞானம் மாத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இல்ல அந்த ரெண்டு கேரக்டினாலேயே மேற்கொண்டு விவகாரம் நடக்கிறது அப்படின்னு சொன்னேன் அது போராது அந்த இடத்துல ரெண்டு அந்த மரணம் இடம்ங்கிற அனுபவம் பிரத்யம் இது ரெண்டும் வந்ததுக்கு இடம்கிற விதமான இன்னொரு தியானம் வந்தால்தான் விவகாரம் வர முடியும் இல்லன்னா பல தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கு நீத்துந்தே ஆகணும்னு தலையில கட்டி அப்ப நீங்க ஒத்துண்டாச்சு நான் சொன்னாச்சு காமிக்கிற ஒரு வியாட்சியான விட்டுகள் விட்டுகள் கட்சி அதோ அவரும் சொல்லியாச்சு அப்படின்னு இது ஒரு வியாட்சியானம் இருக்கு இன்னொரு வியாட்சியான தப்புதி கணக்கில பார்த்தா ஒரு விசேஷம் கிடைக்கிறது அது கூட சுவாரஸ்யமான விஷயமா தான் தெரியுது இத பார்த்தோம்னா முன்னாடி விஜயானவாதி பௌதனை எடுத்துடா அவனை பத்தி சொல்லியாச்சு முதல் வாக்கியத்துல அதுக்கப்புறம் நையாரிக்கன் அன்னிசாட்சியாதி அவனையும் சேர்த்திருந்தாரு சூன்யவாதி எடுக்கிறார் ஆஹ் மீமத்தில அந்த அன்னிசாட்சியாதி அடங்கியாச்சு பட்டன் தான் இந்த சாங்கனை எங்கும் அடக்கல இந்த சூத்திர சாக்கியத்திலே ரொம்ப பிரதான சொல்றது சாங்கியன சொல்லாம விடுறோம் இந்த இடத்துல சாங்கனை சொல்ற வாக்கியமான இதுக்கு தேஜி டூ எக்கரை எழுந்தாக இந்த வாக்கியம் ராபாகண்ணன் சொல்றேன் அனுபவம்ன்றது ஒத்துலாகரம்ைய ஒத்துணத்தை ஒத்துவ சாங்க மதத்தை தான் கேச்சிக்க அந்த விஷயமும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஆனா மத்த வியாட்சியாக தத்துவங்களுக்கு என்னன்னா விவரங்களுக்கு பஞ்சபாதி விவரணம் பஞ்சபாதிக்கா விவரணத்துக்கு வியாட்சியான அதுல அந்த மாதிரி பண்ணினதே இன்னொரு வியாட்சியானம் விவரணத்துக்கு அநேக வியாட்சியானம் பாவ பிரகாசிக்க வியாட்சியானம் கவி தத்வதீபது ஒருசிம்மா விவரணத்துக்கு வியாசியானம் பண்ணிருக்கேன் ரிது விவரணம்னு ஒரு வியாசியானம் பண்ணிருக்க விவரணத்துக்கு வியாசியானம் தத்வதீபன வியாக்கியான இந்த விஷயம் பாக்கு அன்னையோ எத்தியாச விபரீத தர்ம பிரகல்பனாம் ஆச்சரியது து ஆனா அந்த இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு சர்வசாதி விபரீதம் என்ன இல்லாதது விபரீத தர்மத்துவ கல்பன இல்லாத இவரே சொன்னவா இருக்கிறேன் இதுதான் வித்தியாசம் ஆனா அது அவர் என்ன சொல்றாருன்னா விபரீத தர்மத்த கல்பனாம் ஆகிவிட்டது இருக்குன்னு தெரியறதே இந்த தெரியற தர்மத்துக்கு விபரீதம் இல்லாததுங்கிற அம்சம் அப்பேற்பட்ட கருதம் தெரியறதாக சிலர் சொல்றார் இது மாத்தியமிக்க மாத்தியமிக்க இது ஒரு வியாசியம் பிரம்ம வித்யாபரணக்காரர் இது இந்த அந்நியத்துங்கிற வாக்கியத்துக்கு இது சித்தாந்தின் வியாட்சியான அந்நியத்துட சித்தாந்தினா அனிவஞ்சனிய கியாதிவாதியும் விபரீத தர்மஸ்வகல்பனான் சுத்தி இருக்கு சுத்தி தனக்கு விபரீதமான ரஜதமாக தெரிகிறது அனிர்வச்சனிய ரஜதமாக தெரிகிறது இந்த வாழ்க்கையிலே அதை அர்த்தம் பண்ணின பிரமுத்தியாசி எப்படி இருந்தாலும் சர்வசாதிகள் அந்நியாக தான் நம்பிடுகிறது நான் ஒரு லட்சம் சொன்னேன் பரப்ப அவகாத படத்திராவுகம் தான் இதே ஆகிரகனால தெரியறதுன்னு சொன்னாலும் படத்திற பராபாகம் தான் எது எப்படி இருக்கோ அப்படி தெரியாமல் வேற மாதிரி தெரியுது அதெல்லாம் பலத்த பராவுகாதம் தான் ஆக நான் சொன்ன அத்தியாச லட்சணமானது எல்லா வாதிகளுக்கும் சம்மதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிற முடிக்கப்போ இதுக்கு லோகானுபவத்தின் பிரமாணமானு சொல்ற அதுல ஒரு விசேஷம் எடுத்து